திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருப்புகலூர் ஆறுயிர் திருவிருத்தம் திருச்சிற்றம்பலம் எட்டா திசைக்கும் இறைவா உரையென்றமர் வெம்பூசல் ஒட்ட கயவர் திரிபுரம் ஒன்றையும் ஓரம்பினால் அட்டா நடிநிழற் கீழதன்றோ எந்த நாருயிரே பேழ்வாயரவினரை கமர்ந்தேரி பிறகிலங்கு தேவாயிளம்பிறை செஞ்சடை மேல் வைத்த தேவர் பிரான் மூவான் இழகான் முழுமுலகோடு மண் விண்ணோ விண்ணமற்றும் ஆவானடி நிழற்கீழதன்றோ தக்கன் வேல் விதகர் எரியங்கிய சூலத்தினான் இமயாதமுக்கட்பெரியான் பெரியார் பிறப்பறுப்பென்றும் தன் பிறப்பை அரிய நடிநிழற் கீழதன்றோ எந்த வடிவுடை வாணிடும் கண்ணொமயாளையோர்பால் மகிழ்ந்து வெடிகொள்ளற ஒடுவேங்கை அதல் கொண்டு மேல் மருவி பொடி கொளகலத்து பொன்பிதிர் தந்தைய பைங்கொன்றயம் தாரடிகள் அடிநிழற் கீழதன்றோ என்றன் ஆருயிரே பொருத்தான் அமரர்க்கு அமுதருளினுண்டு கண்டம் கருத்தான் கருப்பழகா உடையான் கங்கை செஞ்சடை மேல் செருத்தான் தனஞ்சயன் சேனாரகலங்கனையொன்றினால் அறுத்தான் அடிநிழற் கீழதன்றோ என்ற ஆறுயிரே காய்ந்தான் செரற்கரியென்று காலனை காலொன்றினால் பாய்ந்தான் பனை மூன்றும் கணையென்னும் உள்ளழலால் மேந்தான் பியனு விளங்க விழுமிய நூல் ஆய்ந்தான் அடிநிழற் கீழதன்றோ என்ற ஆருயிரே உழைந்தான் செருத்தற்கான் தலையை உயிரொன்றினால் களைந்தான் அதனை நிறைய நெடுமால் கணார் குருதி வளைந்தான் ஒரு விரலின்ொடு வீழ்வித்த சாம்பர் வெந்நீர் அழைந்தான் அடிநிழற் கீழதன்றோ என்ற ஆறுயிரே முந்தி வட்டத்திடைப்பட்டதெல்லாம் முடிவேந்தர் தங்கள் பந்தி பந்திவட்டத்திடைப்பட்ட லை புண்பதற்கு அஞ்சிக் கொள்ளோம் நந்தி வட்டமாமல்கொன்றையும் நக்க சென்னி அந்தி வட்டத்துளியானடி சேர்ந்ததென்னாருயிரே மிகத்தான் பெரியதோர் வேங்கையதள் கொண்டு மெய் மருவி அகத்தான் வெறுவனல்லாளை நடுக்குறுப்பான் வரும் புன் முகத்தார் குளிர்ந்திருந்துள்ளத்தினால் உகப்பானி செய்த அகத்தா நடிநிழற் கீழதன்றோன்றன் ஆறுயிரே பையம் மாணவரவள் கு பங்கையச்சீரடியாள் வெறுவம் கை மாபரிசிலை காமனை அட்ட கடவுள் முக்கண் எம்மான் இவனென்றிருவரும் ஏத்த எரி நிமேர்ந்த அம்மா நடி நிழற் கீழதன்றோ எந்த ஆறுயிரே பழகவோரூர்தியரன் பைகட்பரிடம் பாணிசெய்ய குழலும் முழவொடுமானடமாடி உயரிலங்கை கிழவன் இருபது தோளும் ஒரு விரலாலிருத்த அழகநடிநிழற் கீழதன்ற Paru yi reem, turu chitram balam.